அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தஜ்ஜாலை காணும் மக்கள் அவனை விட்டு மலைகளின் பக்கம் ஓடி ஒளிவார்கள் என்று நபி சல்லு அலி அவர்கள் கூற கேட்டேன் முஸ்லிம் இரண்டு ஒன்பது நான்கு ஐந்து